வணக்கம் நட்டினையின் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தி சேவை மே பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வைகாசி மாதம் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்கள் வெளியாகியுள்ள தொகுத்து வழங்குபவர் திருமங்கலம் ஜெயக்குமார் சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி இந்து என மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் கமல்ஹாசன் பேசியதற்கு இதுவரை திமுக ஆதரவோ எதிர்ப்போ தெரிவிக்காமல் அமைதியாக நடப்பதை வேடிக்கை பார்ப்பதற்கு பழைய சம்பவங்கள் காரணமா அல்லது தேர்தல் காரணமா என்று கேள்விகள் எழுந்துள்ளன துரோகிகளுக்கு எதிராக மதுரை மக்கள் வாக்களித்து உலக தமிழர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி மத்திய அரசின் ஒப்புதல் இன்றைய நடிகர் சஞ்சய் தத்தை மாநில அரசு முன்கூட்டியே விடுவித்துள்ள நிலையில் அந்த முறை ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளன் சாந்தன் முருகன் நளினி உட்பட்டோருக்கு பொருந்தாது என மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி தெரிவித்துள்ளார் மேற்கு வங்கத்தில் ஒன்பது மாநிலங்களுக்கான தேர்தல் பிரச்சாரத்தை முன்கூட்டியே முடித்துக் கொள்ள சொல்லி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி அருகே மாமூல் கேட்டு மிரட்டியதை தட்டிக் கேட்ட தாக்குதல் நடத்திய ரவுடி கைது செய்யக் கோரி வில்லியனூர் பகுதியில் கடையடைப்பு நடத்தப்பட்டது தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு பணி நீக்க நோட்டீஸ் அனுப்ப என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது அடுத்த இருபத்தி மணி நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பெங்களூருவுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட பிரம்மாண்ட கோதண்ட சிலை கிருஷ்ணகிரி தென்பெண்ணை ஆற்றை கடப்பதில் தொடர்ந்து ஆறாவது நாளாக சிக்கல் நீடித்து வருகிறது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி இயக்கம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் விநியோகத்தை தொடக்க விழா தொலைதூர கல்வி இயக்க நிர்வாக அலுவலகத்தில் நடைபெற்றது சென்னையில் நிலவி வரும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் வகையில் நெம்மேலி கடல் குடிநீராக்கும் திட்டத்தின் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது தேர்தல் முடியும் வரை அரசியல் கட்சிகள் ஊடகங்களில் கமலின் சர்ச்சை பேச்சு குறித்து விவாதிக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார் இந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் நாற்பத்தி எட்டு சதவீதம் பேர் மட்டுமே பட்டப்படிப்பு அதற்கு மேல் படித்துள்ளனர் என்று தேசிய தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்பு தெரிவித்துள்ளது ஆந்திர மாநிலம் சித்தூர் மக்களவைத் தொகுதியில் ஐந்து வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வாரணாசியில் தனது தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் விழுந்த நபரை காப்பாற்ற ட்ரக்கில் பிரியங்கா காந்தி குதித்த சம்பவம் அனைவரையும் கவர்ந்துள்ளது பிரதமர் பதவி கிடைக்காவிட்டாலும் காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சினை இல்லை என அக்கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்துள்ளார் நாதுராம் கோட்சே தேச என்றால் மகாத்மா காந்தி தேச என்று சாத்வி பிரக்யாவின் கருத்தை விமர்சித்து ஒமர் அப்துல்லா ட்வீட் செய்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் பாஜவுக்கு பெரும்பான்மை கிடைக்காது என்ற கணிப்பின் காரணமாக ஐக்கிய முன்னணி கூட்டணி தலைவர் சோனியா காந்தி பாஜக எதிர்ப்பு கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி து ஒரு நேரத்தில் தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்பட்டது இன்று அது பாஜகவிடம் விற்பனை செய்யப்பட்டு விட்டது என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தலில் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது ஆறு கட்ட தேர்தல் முடிந்துள்ள நிலையில் ஏழாவது மற்றும் கடைசி தேர்தல் வருகிட பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சாதமாக செயல்படுவதாக மாநில கட்சிகள் பகிரங்கமாக குற்றம் சாட்டி வருகிறது இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் ஆணையம் இது சாடியுள்ளார் உலக செய்திகள் ஆசிய கோடைகால பருவமழை பொழிவு கடந்த எண்பது ஆண்டுகளாக குறைந்து வருகிறது என ஆய்வில் தெரிய வந்துள்ளது அமெரிக்காவில் விசா காலம் முடிந்த பிறகும் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்களை கைது செய்து நாடு கடத்த டிரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது வடகொரியாவில் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத வறட்சி நிலவி வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அடுத்த மாதம் தென்கொரிய அதிபர் முன் ஜே ஐ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அணுகுண்டு சோதனைகளை நடத்தி அதனால் விளைந்த அணு கழிவுகளை ஒரு இடத்தில் பெரிய குழாயில் காங்கிரீட் ராட்சச மூடி வைக்கப்பட்ட இடத்தில் அணு கழிவுகளிலிருந்து கதிர்வீச்சு அபாய ஏற்பட்டுள்ளது இந்த கதிர்வீச்சு பசிபிக் கடலில் கலந்து வருவதாக ஐநா பெரும் கவலை தெரிவித்துள்ளது ஈரான் விரைவில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு முன் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இரண்டு வார காலங்களில் பெருவாரியான குழந்தைகள் உட்பட்ட நானூறு பேருக்கு எய்ட்ஸ் தொற்று ஏற்பட்ட சம்பவம் பாகிஸ்தானின் சிந்து நடந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் இந்திய விமானங்கள் பரப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை மே முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பணிய செய்திகள் உலக வல்லரசான அமெரிக்கா வல்லரசாக முயற்சித்து வரும் சீனா மீது தொடுத்துள்ள வர்த்தக போர் உலக பொருளாதாரத்தின் திசையை மாற்றி வருகிறது விளையாட்டுச் செய்திகள் ஐம்பது ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்தில் வருகிற முப்பதாம் தேதி தொடங்குகிறது உலகக்கோப்பையை வெல்லும் அணிகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது இந்த அணியில் உள்ள விராட் கோலி மற்றும் பும்ரா முக்கிய துருப்பு சீட்டுகள் அவர்கள் இருவரும் இல்லாமல் இந்திய அணியால் கோப்பையை வெல்ல முடியாது என்று வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் வேகப்பந்து ஜாம்பவான் மைக்கேல் தெரிவித்துள்ளார் சிறந்த டிஃபெண்டர் பாப் கலைஞர் தொழிலதிபர் சூப்பராக ஒயின் தயாரிப்பவர் என பல முகங்கள் கொண்ட இஹர் ஸ்டீம் இந்திய கால்பந்து அணியின் புதிய பயிற்சியாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்